நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான ஒரு அருமையான உழைப்பாளியா இருந்தாரு இருந்தாலும் அவருக்கு போதிய வருமானம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருந்தாரு மழை சரியா பெய்யாததுனால அந்த வருஷம் பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனால பயிர்கள் எல்லாம் வாடி போய் ரொம்ப ஒரு சரியான ஒரு விளைச்சல் கொடுக்காம போயிடுச்சு அதனால விவசாயி ரொம்ப வருத்தத்தில் இருந்தாரு இருந்தாலும் அவர் மனசு விடாம தன்னுடைய தோட்டத்தில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் மதிய நேரம் அப்படிதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு உணவு கூட இல்லாம ஒரு மரத்தடியில வந்து உக்காந்தாரு அது அவர் தோட்டத்தில் இருந்த ஒரு வேப்ப மரத்தடி பக்கத்திலே ஒரு பாம்பு புற்று வேற இருந்தது அவரு சிந்தனையோட உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பாம்பு புற்றுக்குள்ள இருந்து ஒரு கருநாகம் வெளியில வந்தது அதை பார்த்ததும் விவசாயி ஒரு நிமிஷம் பயந்தாரு பிறகு அந்த கருநாகம் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அவரும் அமைதியாக கையெடுத்து அந்த நாகத்தை கும்பிட்டாரு பிறகு ஏதோ யோசனை வந்தவரா தன்னுடைய கூடாரத்துக்கு போய் அங்கிருந்து கொஞ்சம் பாலை ஒரு கிண்ணத்துல எடுத்துட்டு வந்து அந்த கருநாகத்துக்கு வச்சாரு அந்த நாகமும் அந்த பாலை குடிக்க ஆரம்பிச்சது விவசாயி தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு மறுநாள் காலையில் அந்த விவசாயி தன்னுடைய தோட்டத்துக்கு திரும்பி வழக்கம் போல வேலையை பார்த்துட்டு மதிய அதே வேப்ப வந்து உட்காரும்போது அவர் நேற்று பாம்புக்கு பால் வச்சாரு இல்லையா அந்த கிண்ணத்துக்குள்ள ஒரு பொற்காசு இருக்கிறத பார்த்தாரு பொற்காசுனா தெரியும் இல்லையா தங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இருந்தாலும் அந்த தங்க எடுத்து தன்னுடைய இடுப்பில் முடிஞ்சு வச்சுக்கிட்டு அன்னைக்கும் அந்த பாம்புக்கு கொஞ்சம் பால் அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிட்டாரு மறுநாள் போய் அவர் வேலை பாக்கறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வந்தது எதுக்கும் அந்த கிண்ணத்துல காசு இருக்கான்னு போய் பாப்பமா அப்படின்னு போயி வேலை பாக்கிறதுக்கு முன்னாடியே போயி அந்த வேப்ப மரத்தடியில பாத்தாரு பார்த்தா கிண்ணத்துல மீண்டும் ஒரு பொற்காசு இருந்தது உடனே விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்ல பாம்புக்கு நம்ம பால் வச்சா பதிலுக்கு அது நமக்கு ஒரு பொற்காசு தருது அப்படின்னு சொல்லி அந்த காசை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவர் அந்த கிண்ணத்துல பால் ஊத்தி வச்சாரு விவசாயி அந்த பாம்புக்கு பால் ஊத்தி வைக்கிறதும் அந்த பாலை குடிச்சிட்டு பாம்பு தினம் ஒரு பொற்காச அந்த கிண்ணத்துல வைக்கிறதும்மா போயிட்டே இருந்தது ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையா அந்த விவசாயி வெளியூர் போற மாதிரி ஒரு நிலைமை வந்தது உடனே விவசாயி தன்னுடைய மகனை கூப்பிட்டாரு இங்க பாப்பா நான் வெளியூர் போகிறேன் நான் வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யணும் சரியா நம்முடைய தோட்டத்துக்கு போ அங்கே வந்து வேப்ப மரம் அதன் அடியில் ஒரு கிண்ணம் இருக்கும் அந்த கிண்ணத்துக்குள்ளே ஒரு பொற்காசு இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்து நிறைய பாலை ஊற்றிட்டு திரும்ப வந்துரு அப்படின்னு சொன்னார் இது மாதிரி நான் திரும்ப வர்ற வரைக்கும் ஒரு வாரம் நீ செஞ்சு அதுக்கப்புறம் நான் வந்த பிறகு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா சொன்னே தோட்டத்துக்கு போனா அந்த வேப்ப மரத்தடியில கிண்ணத்துக்குள்ள பொற்காசு இருந்தது அதை எடுத்துக்கிட்டு பாலை ஊத்திட்டு திரும்ப வந்துட்டான் மறுநாள் போனா அதே மாதிரி அந்த கிண்ணத்துல இருக்க பொற்காசை எடுத்துக்கிட்டு பாலை ஊத்திட்டு திரும்ப வந்தான் அன்னைக்கு இரவு படுத்து தூங்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனை ஒரு வேண்டாத யோசனை அது என்னன்னா நாமளும் தினந்தோறும் தோட்டத்துக்கு போறோம் அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பொற்காச எடுத்துக்கிட்டு பாம்புக்கு பால் ஊத்திட்டு வர்றோம் பதிலுக்கு அந்த பாம்பு ஒரு பொற்காசை தருது மறுநாள் அதை எடுத்துக்கிட்டு பாம்புக்கு பால் ஊத்திட்டு வரோம் இது மாதிரி ஏன் செய்யணும் அந்த பாம்புக்கு மட்டும் எங்க இருந்து பொற்காசு கிடைக்குது பாம்பு புற்றுக்குள்ள இருந்து தானே அந்த பொற்காசுகளை எடுத்துட்டு வருது நாம ஏன் அவ்வளவு பொறுமையா காத்திருந்து தினந்தோறும் ஒரு பொற்காசு மட்டும் கொண்டு வரணும் நாளைக்கே கடப்பாறையை எடுத்துட்டு போய் அந்த பாம்பு புற்றோம் தோறும் தோட்டத்துக்கு போற வேலையும் பாம்புக்கு பால் ஊத்துற வேலையும் கிடையாது இப்படி நினைச்சுகிட்டே படுத்திருந்தவன் அசந்து தூங்கிட்டான் அதிகாலையில எழுந்ததும் தோட்டத்துக்கு கிளம்பன வழக்கத்துக்கு மாறா அவன் கையில இருந்தது பால் கிண்ணம் இல்ல ஒரு கடப்பாறை அந்த கடப்பாறைய கொண்டுகிட்டு நேர வேப்ப மரத்தடிக்கு போனவன் அந்த பாம்பு புற்ற இடிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்திலே அந்த பாம்பு புற்றுக்குள்ள இருந்து சீறி வெளியில் வந்த கருணாகம் அவனை ஒரே கொத்தா கொத்திருச்சு அவன் வழி தாங்க முடியாம விஷம் தலைக்கேறி அவன் அங்கேயே சுருண்டு விழுந்து இறந்துட்டான் என்ன நடந்து போச்சு பாத்தீங்களா தினந்தோறும் கிடைச்ச ஒரு பொற்காசை வச்சுக்கிட்டு திருப்தி அடையாம ஒரே நாளில் அவ்வளவு பொற்காசுகளையும் அள்ளிட்டு வரணும்னு பேராசப்பட்ட அந்த விவசாயினுடைய மகனுக்கு என்ன கதி நேர்ந்ததுன்னு பாத்தீங்களா இதைத்தான் சொல்லுவாங்க பேராசை பெருநஷ்டம்